நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்ந்த வணக்கம் பாட்டோடு தான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இன்றைய பாடலுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நேயர்களே கவிஞர் மருதகாசியின் வியத்தகு ஆற்றலையும் அவர் இயற்றிய பாடல்களின் சிறப்புகளையும் குறித்து ஏற்கனவே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அவர் இயற்றிய பாடல் கே மகாதேவனின் இசை அமைப்பில் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசில் ஆகியோரின் குரல்களிலே அழகு நிலா எனும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக தரப்பட இருக்கும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் என்று பாடல் மிக அழகிய கவித்துவமான ஒரு காதலுக்கே உரிய தன்மையை இயற்கையோடு இணை சேர்த்து சொல்லும் முகமாக அமைந்திருக்கிறது அடுத்து வரும் வரிகளிலும் அந்த இரு காதல்களுடைய அந்த துடிப்பும் அவர்களுடைய இணைப்பும் மிக சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காட்சியிலே வருகின்ற கதாநாயகன் கல்யாணகுமார் இவர் கையில் ஒரு இசை கருவி அது கீதார் அதை வைத்து கொண்டு தன்னுடைய இனியவள் இடத்தில் இந்த பாடலை பாடுவதாகவும் அதற்கு அவள் பதில் சொல்வதாகவும் இந்த காட்சி அமைந்திருக்கும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸின் தயாரிப்புகளில் ஒன்றாக வந்த படம் இது நல்ல பாடல்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்ட இந்த பாடல் காட்சி வெகு சிறப்பாக அமைந்திருக்கும் பாடல் எப்பொழுது ஒலித்தாலும் அந்த பாடலை கேட்க செய்ய என்கின்ற அளவிற்கு சீர்காழி எஸ் கோவிந்தராஜனும் பி சுசிலாவும் இந்த பாடலிலே லயித்து தங்களுடைய பணியை முழுமை செய்திருப்பார்கள் குறிப்பாக இந்த பாடல் எந்த நேரத்தில் எந்த பண்பலையில் ஒழித்தாலும் அந்த சூழலை இதமான ஒரு சூழலாக மாற்றிவிடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு அது இந்த டூயட் காதல் பயப்பட்டவர்களுக்கு ஒரு வகையான அன்பளிப்பு போல் காற்றில் கொண்டு வந்து சேர்ப்பதாக அவர்கள் கருதி கொண்டு இதை உருவாக்கி நம்மிடத்திலே அனுப்பி வைத்தவர்களுக்கு நன்றி சொல்வோம் எனும் விதமாக இந்த பாடலை கேட்பார்கள் அத்தகைய பாடல் ஒன்றை இன்றைக்கு அனுப்பி தருகிறேன் கேட்டுச் சுவையுங்கள் அன்பு நேயர்களே ால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாழம் கிடையாது நாதம் இல்லை என்றால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாழம் கிடையாது காதல் இல்லை Ten Reins. mera gaati ne khet muruna do கண்கள் மலர் இன்பும் வளர்வதென்று பொறுத்த மனை பொறுத்தலையா பாதையிலே நோக்கம் புரியலையா காட்டினிடும்